நான் குண்டா இருக்கேன் ஒழைச்சி போட்டேன் அப்படிங்கிறேன் என் சரித்த பார்த்தா என்னச்சா ரொம்ப இழிச்சு போட்டிங்களேன் அப்படிங்கிறாங்க சரி இறக்குற சைடுவேன் தருமா நான் இழைத்தான் காண்டவன் அப்போ கொஞ்சம் வளைச்சி கொடுத்தாரு அப்போ தேய்மான் கொடுக்குறாரு ரெண்டும் சரி ரெண்டும் சாட்சி தான் இவன் எந்த மாறுதலும் சர்பா விகாரம் அடையமாட்டான் ஏதமாம் இந்த தேகம் இறக்கினும் இறவான் குற்றம் புரிஞ்சு தேவை ஒரு நாள் போகத்தான் செய்யும் அதில் சந்தேகமே இல்லை அந்த காரியபிரமங்கள் கூட மகாப்பளத்தில் ஒழிஞ்சு போயிடுறாங்க செயலும் போயிடுது அப்புறம் அவங்கள விடவே நான் போயிருக்கேன் அவங்க சைவ ஒரு காலத்தில் அறியுது அவதாரபுருஷர் செயலங்களும் அழிந்தாருக்குன்னு சொல்கிறாங்க ஒழிய அப்படியே போனதான் சொல்லலை சங்கர் அப்படியே போனால் சொல்லப்படுது சொன்னாலும் இங்கே அந்த சே இந்த சைவை விட்டுட்டு அப்புறம் சசிவர்மான ஐக்கியம் ஆயிடும் அடிபடி கடைசியில் கடைசியில் அவ்வளவுதான் அப்படி இருக்கிறதுனால எந்த உற்பத்தியான பொருள்கள் எல்லாம் அடியுமே அந்த வெளிக்கு யாருமே தப்ப முடியாதுன்னு தப்ப அதே மாதிரி காணபிரமும் எடுத்துக்கோங்க அது கூட உபாதி கூட தான ஓடிங்குது அச்சியான புரியும் பிரம்ம ஒன்று தான் ஒரே இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் தான் திடமாக அர்த்தம் தத்தஞானம் அர்த்தம் ஏதமாம் இந்த தேகம் இறக்கினும் இரவான் எப்போது ஒரே மாதிரி வேதமா அத்தியா இருந்தப்போ வேதமாம் கடமிறக்கில் பெருகுவான் இருப்பதுண்டோ கடன்கள் வெவ்வேறு ஒரு இடத்துல பல கடங்களை வச்சுருக்காங்க அதெல்லாம் ஆகாயமாக இருக்குது ஒவ்வொன்றும் கட ஆகாசம் மட்ட ஆகாசம் வீட்டு எந்த ஆகாசமெல்லாம் வச்சுக்கலாம் இதெல்லாம் அழிஞ்சு போனாலும் ஆகாசம் அழியுமா இருக்கும்போது ஒளிர்வு இருக்குது தடை ஆகாசத்துக்கு எந்த நாலு போது தடை பண்ணாது தடை பண்ண முடியும் அது அவ்வளோ சூட்சமான பொருள் இதெல்லாம் கொஞ்சம் தூளம் வர வர தூளமாகிட்டே வருது அதனால் இது அதை கட்டுப்படுத்த முடியாது அதை பிரிக்க முடியாது அதை தடுக்க முடியாது அப்படி இருக்கிறதுனால அந்த ஆத்மாவானது இங்கும் வியாழமாக இருக்கிற காரணத்தினாலே இது வந்து இது பொருளே அல்ல ஏதோ ஒரு தோற்றம் இது எப்படி போய் தடுக்காது ஆத்மா தடுக்க முடியுமா அதில் இந்த விசாரம் எல்லாம் செய்யும்போது அந்த ஆகாயத்தை சார்ந்த காற்றல் பெருகுவான்னு இறப்பதுண்டோ எங்கே விசாரமாக இருக்கின்ற ஆகாயமானது நசம்படிய செட்டி உடஞ்சிருச்சு ஆஹா செட்டிக்குள்ளே இந்த ஆகாயம் கெட்டு போச்சே சேர்த்து போச்சேன்னு சொல்ல முடியுமா இந்த மலை ஒரு காலத்தில் மடம் போயிட்டு வச்சுக்கோங்க இந்த மடா காசம் போச்சேன்னாக்க முடியுமா போய் மடா மடம் போச்சவிலேயே மடாகாசம் போகாது உண்டோ இந்த ஓகாரம் இல்லையானு அர்த்தம் பத்தனி பகுதியாதி பகுப்பினோக்கெல்லாம் வேறாய் சுத்த சீரூபமாகி சுழல்வோரும் சசங் சத் எல்லாம் நித்தமும் விளக்கி வைத்து நுறுவி சேடம் சத்திய பரமான்மாவே ஜாக்கிராதி விளங்கும் நூற்றி ஐம்பத்தாறாவது மீண்டும் சொல்றார் பத்தனே குரு பக்தி மிக்க இருக்கின்ற திசனே எல்லாம் பேராய் பகுதி மூல பிரகிருதி அப்போ அதனுடைய காரியங்கள் அனந்தம் கோடி பப்புகள் பிரிவுகள் அதற்கெல்லாம் வேறாய் அதற்கு அப்பாற்பட்டதாய் சுத்த சிற்றொரூபமாகி சுழல்வூரும் இப்போ சுத்த சிற்றொரூபமாகி அது எப்படி இருக்கு அறிவுடி மாதிரி சுத்தமாக எந்த கலப்பில்லாமல் சுழல்வூரும் சசத் எல்லாம் அப்படி இருக்கிறதுனால இந்த சசத் சத்து அசத்து என்று சேர்ந்து இருக்கிற காலத்தில் உள்ள அதை எல்லாம் எல்லாவற்றையும் நித்தமும் விளக்கி வைத்து இது பிரபஞ்சம் சத்தாவும் தோற்றம் அசத்தாவும் தோற்றம் சசத்து சத்தும் அசத்தும் சேர்ந்து சசத்துன்னு பெயர் விளக்கி வைத்து நிர்விசயிடம் பொருந்தும் எந்த விஷயடமும் இல்லை இந்த மாய மாயா காரங்கள விசேஷம்னு பெரு ஆத்மா சாமான்யம்னு பேர் எதனாலே ஒரு காலம் தோன்றி மறைகிறது இது விஷயடமுன்னு பேர் எப்போது தோன்றிய ஒரு காலத்து இருந்து மறையதோ அது பேர் தோன்றாமலும் மறையாமல் இருக்கேன் சாமானியன்னு பேர் அது எது என்ன அந்த வீட்டில் வாகனம் கட்டிருக்காங்க என்ன விசையாடம் நான் இல்லையா அப்புறம் தான் கல்யாணமோ அல்லது புண்ணியமோ சொல்லுவாங்க அப்படியா சரி சரி அப்புறம் என்ன வாரமும் எடுத்துட்டாங்க போச்சா அப்படிங்கிறாங்க வாழம்பு எடுத்தாச்சு சிந்தி போச்சு விசையாடமுன்னா கொஞ்சம் காலக்கு இருக்கிறது அதான் இந்த விசையாடத்துக்கு குறிய காலம் குறுகிய தேசத்தில் இருக்கிறது விசேடம் பண்ணிப்பாரு சாமானியம் எப்போதும் ஆனால் எப்பா என்னப்பா நீ இன்னி படித்த உத்தியோகங்கள் எல்லாம் இருக்குன்னா அது ஏமாறத்தாப்பா இருக்கேன் என்ன பண்ணுறது நானும் தான் பண்ணல அன்றைக்கிலேருந்து என்றைக்குமா அப்படி தான் இருக்கேன் சாமானியம் அது ஒன்றும் விசேஷமாக தெரியல இன்னும் விசேஷமாக ஒன்றும் இல்லையா என்னவோ அதே தான் வேறு வருமானமே கிடையாது எப்படி தான் இருக்கேன் அப்படி பிள்ளையார் வெளியில ஒரு கடைச்சி கட்டி கடை சத்திய பரமான்மாவே ஜாக்கிராவை இளங்கும் அது ஜாக்கிரம் சப்பனம் சுழித்தியும் நம்மளும் சேத்திக்கணும் அதை விளங்கி கொண்டு இருக்கிறது இது சாமானியம் சாமான்யத்தில் எந்த மாறுதலும் கிடையாது விசேஷத்தையும் எல்லா இருக்கு அது எப்படி இருக்குது சதா சத்தாகவும் சதத்தாகவும் மாறிக்கொண்டே இருக்கும் அனந்தங்கோடிய சக்திகள் ஒரு சக்தி இல்லை இந்த உடம்பு எடுத்துக்காங்க எத்தனை சா எத்தனை பகுதிகள் இருப்பாருங்க உச்சி உள்ளங்கால வரைக்கும் ஆயிரக்கணக்கான பகுதி இருக்குது நரம்புகள் மட்டும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது கணக்கு பண்ணுறாங்க மற்றது என்ன கணக்கு பண்ண போடறது பல்லு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பல்லு கணக்கு பண்ணுறாங்க ஒவ்வொரு ஒரே வரிசாக கட்டலாமல் இல்லை ஒவ்வொரு தனித்தனியாக போடுறார் ஏன் பாவ முன்னிட்டு தீடாக தான் அமையும் ஏன் பாவ வறுமையானால் அந்த பல் ஆடி விழுந்துடுது பாவ தருமா இல்லைனாக்கா நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்காக துக்கம் அப்படி அமைச்சிருக்கார் இல்லை உன்னே ஒரே பல் செஞ்சிருப்பார் அப்படி நாக்குப்பட்டு தான் கொடுத்திருக்காரு நாக பல கடையில் பண்ணது பல கொடுத்த என்ன கண்டது நித்தமும் நானான் என்று நிலைமையாய் நிகழான் என்று புத்தியின் சாட்சியாக பொருந்திய பரமான்மாவை சித்தவேகாக்கிரத்தைச் சேர்ந்து நான் பிரமம் என்று புத்தியின் தெளிவினாலே புலனுற உணர்தி மைந்தான் ஏ மைந்தா ஏ சிஷனே இதெல்லாம் சாட்சி மாத்திரம் இருக்கிறதுக்கு அபியாசம் பண்ணுங்கிறார் நித்தமும் நான் நான் என்றே நாள்தோறும் நான் நான் என்று விவகாரம் செய்கிறோம் நிலமியாய் நிகழா நின்று அது சரிய வரைக்கும் இதேமுச்சி அடைய வரைக்கும் அது நிலைமை மாறார் நின்று புத்தியின் சாட்சியாய் பொருந்திய பரமான்மாவை அதாவது நான் என்று சொன்னாலே சத்துத்தன்மை அர்த்தம் ஆனால் உண்மையாக நான் எது ஆத்மா அது உண்மை நாங்கள் சரீரத்தில் நான் நான் அறிமான் வைக்கிறோமே அதுதான் பந்தமன் அர்த்தம் நான் தூங்கினேன் நான் சுகமணி வைத்தேன் நான் கஷ்டப்படுகிறேன் நான் போனேன் வந்தேன் என்று மூன்று சிறிய அவசைகளிலும் விவகாரம் பண்ணாலும் அது அதிஷ்டானத்தினுடைய பாவனையோடைய ஆரோக்கியத்தின் பாவனை இல்லை அது சத்துத்தன்மை அர்த்தம் அதுதான் சத்து சத்து மறைப்பு இல்லை சத்தியை மறைச்சிட்டாங்கன்னா ஒன்றுமை தெரியும் அத்தியாவம் தோற்றுவதே மந்தாந்தகாரம் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தால் தான் அத்தியாவசம் தோற்றம் பழுதியில் பாவம் தோற்றுறது எப்படி இருட்டில் தெரியுமா வெடிச்சது தெரியுமா அதனால் அது இருக்குது அப்படி போல் இங்கே இருக்கிறதுனால இது மறைக்குதுன்னு சொன்னாக்கா பூரணமாக மறைக்கிறது இல்லை அது மாயை வச்சுக்கோங்க மறைக்கிறது இல்லை பின் என்ன செய்யுது சத்தி பாதி விட்டுறது சித்தானந்த சித்தானந்த மறைக்கிறதுனால தான் இந்த குழப்பம் ஏற்பாடு சத்தியமரைச்சுட்டா பிரச்சனை இல்லை அதான் சொல்லிய நித்தமும் நான் நான் என்ற இலங்கையார்களான் என்ற புத்தியின் சாட்சியாக அது புத்திக்கு சாட்சியா இருக்கிறது பொருந்திய வனமான்மாவை இது புரிந்து இருக்கின்ற மேலான ஆத்மாத்மாவை சித்த ஏகாக்கிரத்தைச் செறிந்து மனம் எப்படி இருக்கணும் ஒரு ஒரு முகப்படணும் புரிந்து நான் பிரமம் அத்தகைய வஸ்து நானாக இருக்கிறேன் அது பிரம்மம் பெருதுக்கெல்லாம் பெரிது என்று புத்தியின் தெளிவினாலே எப்படி வரும் விசாரம் பண்ணி விளக்கம் பெறணும் விசாரம் பண்ணால் யாருக்கும் தரா இவடை வேலை இருந்தால் படிச்சிருந்தாலும் கூட விசாரம் பண்ணணும் பஞ்சகோஸ் விசாரம் அப்புறம் ஈஸ்வர செய்தியத்தை பற்றி விசாரம் சகல விசாரம் பண்ணணும் எல்லா விஷாரம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிக்கிட்டே வந்தால் தான் அது பிடிப்படும் திடீர்னு எடுத்த ஒன்று நான் இத்தனை கோடி ரூபா தந்துடுறேன் எனக்கு தத்னியான்னு கொடுனா யாரும் கொடுக்க மாட்டேன் அது கொண்டா கொடுக்க மாட்டார் என்கிட்டப்பா ரெய்க்குவார் கேட்டான் இல்லை என் ராஜ்யத்தை கொடுக்குறேன் என் மங்களை கொடுக்கிறேன் கொடுனாக்கா அவர் என்ன நினைச்சார் அவர் பக்குவ நினைச்சாருலேயே தத்தினா ஒன்றே கொடுக்க முடியாது பக்கும இருக்கான் பார்த்தேன் சரி பக்குவம் இருக்காடனே உதவியாக அவங்க கேட்டிக்கலாம் கொடுத்த உடனே அங்கே ஏன் அவன் ஞான் யாவில் இதுக்கு அதுக்குள்ளே விலை இல்லை அது பரிபாதத்தை பரிசீலனை பண்ணுறதுக்கு ஒரு சம்பவம் ஒளியாக வேறு கிடையாது அப்படிங்க அதனால என்ன செய்யணும் புத்தியின் தெளிவினாலே புத்தியனுடைய விளக்கத்தினாலே புலன் உர அந்த அந்த கணத்தில் பொருந்துமாறு உணர்தி மயந்தா நீ தெரிந்து கொள்வாயாக சொல்லுங்கள் நித்தமும் நின்மாவே நின்டை நீ உணர்ந்து சத்திய ஜனனாஜே தரங்கமாய் பாரமற்ற கத்து சம்சாரமாகும் கடலினை கடந்து நின்றாய் சத்திய பிரமமாகி சார்பை சார்ந்து நிற்பாய் நூத்தி ஐம்பத்தி மீண்டும் சொல்றார் இந்த பாட்டோட முடியுது நித்தமும் நின்மாவை நாள்தோறும் இது ஒரு நாளை செஞ்சுட்டு அப்போ விட்டுறதில்லை வசுவல்ல அது பாவனை இது ரந்திர நித்தமும் நின் ஆன்மாவையும் ஐட்டான சேனமாகிய ஆத்மாவை நின்லை உள்ளத்தில் அது அந்த காலத்தை பிரதிமபடுத்தி இருக்கிற நீ உன்னிலேயே நீ உணர்ந்து நன்றாக திடமாக பலப்படுத்தி கொண்டு தெளிவாக உணர்ந்து தத்திய ஜனனமாஜி தரங்கமாய் பாரமற்ற தத்திய ஜன மாதி இந்த ஜனங்கள் எல்லாம் தொடர்புடையாக இருக்குது தத்தி போகண்டாழச்சி போ தொடர்ச்சின்னு அர்த்தம் தொடர்ந்த இந்த ஜன மாதி ஜனமுன்னு சொன்ன சல்பகாரங்களும் ஏற்றிக்கணும் தரங்கமாய் அதாவது சமுதிரத்தில் எப்படி அலைகள் மோதிக்கொண்டே இருக்கின்றனவோ அப்படி போல் பாரமற்ற கத்து சம்சாரமாகும் இது வந்து முடிவில்ல அபாரம்னா முடிவுன்னு அர்த்தம் அபாரம்னா முடிவில்லான்னு அர்த்தம் பாரமற்ற முடிவில்லாத பாரம் கிடையாது ஆனால் அபாரம் முடிவில்ல அர்த்தம் கற்று சம்சாரமாகும் கடல்ல எப்படி கத்திக்கிட்டே இருக்கோ அப்படி போய் நீங்களும் கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாம் ஜீவன் என்ன பண்ணுறாங்க ராமும் போது கத்திக்கிட்டே இருக்காங்க தூங்கும்போது சப்புறது கத்துகிறான் ஜாகிரதையில் கற்றுலாம் சுழித்தில ஓய்வு வாழ்கை கத்த வாழ்கிறதாலே கத்துக்கே எடுக்க வேண்டியா மௌனமாக இருக்கிறதுன்னா கொஞ்சம் தான் இருக்கலாம் அதில் தான் அப்புறம் மீண்டும் கற்ற வேண்டுச்சா கத்து சம்சாரமாகும் அதாவது சத்தத்தோடு கூடியு அர்த்தம் சமுத்திரம் எப்படி சத்தத்தோடு இருக்கு அப்படி போல இது ஆகும் சம் கடனினை கடந்து தாண்டி நன்றாய் சுகமாய் சத்திய பிரவமாகி சோழி மாறுகின்ற இருப்பு ஒடியுமா இருக்கின்றது மேலுக்கு மேலான பிரவமாகி சார் பயன் சார்ந்து இருப்பாய் அதனோடு பொறிந்திருக்கின்ற பிரயோஜனம் என்ன ஆனந்தம் வளர்க்க பிரமானந்தமாக இருப்பாய் என்று சொன்னார் ஆன்மாவின் கண் அகமெனும் புந்தி பந்தம் இன்னது பொருளற்கெல்லாம் ஏதமானத்தால் துன்ய ஜனனமாதி துயர் தரு ஏ தரும் ஏதுவாக மனுமி வஞ்ஞானத்தின் மயிலை மற்றும் மூன்று பாடல்களில் பந்த சொல்லவும் அதன் காரியமும் சொல்கிறார் பந்தத்தின் வடிவம் என்ன அதை செயல்பாடு என்ன என்பதை சொல்ல போகிறார் அந்நிய அனான்மாவின் கண் நமக்கு எப்போது அந்நியம்தான் அந்நியமான அதை நாம் அனநியமாக பாவிக்கிறோம் அது அஞ்ஞானன் பேர் அந்நியமாக இருக்கின்ற அனான்மாவின் கண் அகமனும் புந்தி பந்தம் இதான் பந்தம் அதில் நான் என்று விவகாரம் இருக்கே அதான் பந்தம் சரீரம் ஆத்மா இல்லை அதை நான் விவகாரம் பண்ணுறோம் நான் படுத்தேன் இழைத்தேன் கட்டையன் நெட்டையன் அப்புறம் நான் இந்த காட்சிக்காரன் எந்த ஊருக்காரன் நான் பெரியவன் சின்னவன் இதெல்லாம் சரீரத்தை வைத்து பேசுகிறோம் இதுதான் பந்தம் வந்தது பந்தத்துக்கு காரணம் இதுதான் முதல் அவரு தொடர்ச்சி மாத்ததெல்லாம் இன்னது ஊழர்க்கெல்லாம் இப்படி செய்கிறதுனால ஊழருக்கு என்ன தீவர்களுக்கு ஏதமாம் அஞ்ஞானத்தால் குற்றம் புரிந்த அஞ்ஞானத்தினாலே துண்ணிய ஜனன மாதி ஏதுவாக இதுதான் பிறப்புண்டார் ஜனனமாதி பிறக்கிறது இறக்கிறது இது காரணம் பந்தம் சரீரத்தை நான் என்று இருக்கின்ற ஜலம் தான் பிறப்பு காரணம் இந்த சேரும் மட்டும் இல்லை சுசேரத்திலே உள்ள ஞானேந்திரிய வஞ்சகம் கர்மேந்திரிய வஞ்சகம் பிராண வஞ்சகம் அந்த கண்ணசை எல்லாத்தையும் நானு சொல்கிறோம் அதெல்லாம் வந்தது காரணம் தேர்தோறும் ஏதுவாக மண்ணுநூ அஞ்ஞானத்தியன் இந்த தத்துவ ஞானம் வரவருக்கும் நிலையாக இருக்கும் அது இருட்டு எவ்வளோ போகும் விளக்கேற்றவரைக்கும் அதுக்கு தான் செய்யும் அது வரத்தவே முடியாது விளக்கு விளக்கணுமதனால் வெய்ய பொருள் போய்விடுமோ தொடக்கமில்லா விளக்கேற்றின் தொலைமுருள் என்றவர் அண்ணார் அவர் இட்டு இருக்கு சத்தம் போடுறோம் ஏ விளக்கே போயிடும் போயிடும் நான் ராஜன் தெரியுமா துப்பாக்கி வச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னாலும் போகாது விளக்கேற்ற சத்தப்படலாம் போயிடும் நல்ல விளக்காக இருந்தால் சீக்கிரம் போயிடும் மங்களவரம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக போகணும் தொடர்ந்து எரிஞ்சாக்க வரவே வராது அது எங்கே போகுது அங்கேயே அடங்கியிருக்கிறது தான் வேறு எங்கேயும் போகிறதா இந்த இதில் எட்டு இல்லையா இந்த வெளிச்சா அமிக்க இருக்கு அவ்வளவுதான் அது நீக்கிட்டேன் அவளைக்கு வந்தது இல்லை கமாதிக்கு போயிடுச்சா போயிருந்தா தி கூப்பிட்டு வரலாம் எங்கேயும் போதில்லை அதுபோல துண்ணிய ஜனனம் ஆதி துயர் தரும் ஏதுவாக மண்ணும் அண்ணாக்கா தத்துவானம் வர்றவர்கள் நிலை பெற்றிருக்கும் அர்த்தம் தத்துவானம் தவிர இதை பந்தனை கற்று இவர் வழியே கிடையாது இவ் அஞானத்தின் மயிலினை மற்றும் கேளாய் இது மயக்குதே என் மயக்கத்தை பற்றி இன்னும் ரெண்டு பாடல சொல்றேன் புத்திர வெண்மையாலே பொய்யுடன் மெய்யன்ற நீல் ஆன்மபுந்தி இசைஞ்சிதை புலன்களாலே நித்தமும் வெகுவாய் காப்பர் நீளமும் கோஷகார மெத்துவாய் நூல்களாலே மேனியை காப்பதே போல் விவேக சோழ மணியில் நூற்றி அறுபதாவது பாட்டு இது பந்த சொர்வமும் அதன் காரியமும் பார்த்து சொல்கிறார் இந்த மூணு பாடல்களில் பந்தத்தின் வடிவம் எப்படி அதோட காரியம் எப்படி என்பதை சாப்பிட்டார் அதாவது புத்திர வெண்மையால் புத்திர ஏ திசைனி வெண்மையால் வெண்மைன்னு அறியாமையினாலே இப்பொய்யோடல் மெய்யன்றண்ணி இது பொய் தான் ஆனாலும் மெய்யன்று பெயர் கொடுத்து மெய்யென்று நினைக்கிறாங்க என்று சந்தல்பம் செய்து இத்தனியில் ஆன்மபுந்தியை இசைந்து இசைந்து இதை புலன்களாலே இதான் என்ற புத்தி உண்டாகிறது அப்படி பொருந்தி இருக்கிறதுனால மித்தமும் வெவ்வாய் காப்பர் நீலரும் எல்லா ஜனங்களும் அந்த பல தூரப்பட்ட ஏழைப்பழக்காரன் அல்லது படிப்பால் படிப்பில்லாம் எல்லோருமே அப்படித்தான் இதை காப்பாற்றிக் கொண்டு வர்றாங்க அது இதுபோல் என்ன திருஷ்டாக சொல்கிறார் கோஷக்கார மெத்துவாய் நூல்களாலே மேனியை காப்பாதிய போல் கோசக்கார புழு இதை கூட பார்க்கலாம் சில சமயங்களில் மெத்துவாய் நூல்காலே மெதுவானால் அந்த வாயிருந்து நூல் உற்பத்தி ஆகும் பசை அந்த பசையினால குச்சிகள் அந்த எந்த இடத்துல இது கிடைக்குதோ அது மெல்லிஷாக இருக்கிறத பொறிக்கெடுத்து அப்படியே உடம்பை சுற்றிக்குது உள்ளே இருந்து நடந்து நடந்து போகும் அது பாதுகாக்கிறது அப்படி போல் இந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு ஆத்மா இந்த உடம்பை காப்பாற்றுது ஆகவே இது அந்த பந்த ஏதாவது பந்த சுரூபத்து பந்த சுரூபம் அதோட காரித்து வச்சார் அவர் பத்தத்தின் வடிவம் என்ன முன்பாடு சொன்னார் இப்போது அது காரியத்தை சொல்கிறார் ஆகவே அறியாமையினாலே இந்த காரியங்களெல்லாம் ஜீவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் என்ன நிறுத்திலாமா ஜீவர்கள் அறியாமையினாலே அது உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் தன்னுடைய அறியாமையினாலே அது எப்படி குச்சிகளை சுற்றிக்கிட்டு உள்ளே அடங்கியிருக்க அப்படி போல் அடங்கியிருக்காங்க அறியாமை தான் காரணம் பந்தத்தினரணி அவிவேகத்தால் சற்பமே ரச்சு வெண்ணும் மதிநிகர் தமசினாலே மறைஞ்சிடப்பட்டோர்கெல்லாம் அதுவலா பொருளிடத்தே அதிவனும் பொந்தியுண்டாம் அதனால் அசத்தின் மாலே அனர்த்தம் பந்தமாமே தரத்தர பாடல் சதுரனே ஞானமார்த்துகிற சாமர்த்தியுடைய சிஷ்யனே அவிவேகத்தால் அஞ்ஞானத்தின் காரணமாக சர்ப்பமே ரஜி என்னும் மதிநிகர் சர்ப்பம் அதாவது சர்ப்பந்தான் உண்மையாக இருக்குது ரஜி வேணும்னு நினைக்கிறானா ஏன்னா நான் வேளாந்தான் படிச்சிருக்கேன் அது வந்து பாம்பல்ல பழுதான் அப்படிங்கிறானா அப்படி போல் மதிநிகர் தமசினாலே மறைந்திடப்பட்டோர்க்கெல்லாம் மூடப்பட்டவர்கள் இருக்கின்ற அஞ்ஞானிகளுக்கு அனைத்து அஞ்சானி அனைத்து அனைவருக்கும் அதுவலா பொருளிடத்தே என்று அந்த பிரமமல்லாத பொருளிடத்தே அறிவனும் புந்தி உண்டாய் பிரபஞ்சம் தோற்றும் போது பிரபஞ்சம் பிரமம் அல்ல அதில் பிரபஞ்சம் என்ற புத்தி வராமல் புத்தி வந்து கொண்டு இருக்கிறது அதிவனும் புந்தி உண்டாம் அதனால் வரதுனால என்ன பலன் அசத்தின் மாலே அசத்தினாலே மயக்கப்பட்டு அனர்த்தமாம் பந்தமாமே துக்கம் கொடுக்கக்கூடிய பந்தம் ஏற்படுகிறது ஆக பந்தம் இந்த விதமாக தான் வந்தது என்பதே இந்த ரெண்டாவது கேள்விக்கு எவ்விதம் வந்ததுன்னு கேள் அதுக்கு இந்த பாட்டோட விரிச்சி முடிக்கிறார் அடுத்தது ரெண்டாவதம் எதுதான் பந்தமாகும் என்பது எவ்விதம் இது வந்ததுன்னு அடுத்த பாட்டை சொல்லக்கூடாது பந்தத்துக்கு விளக்கம் முடித்தாச்சு ஆண்டமா அவினாசி யானபோதம் இருந்ததன் மகிமையாலே மிகவுமே அங்கிமேத்தமாவேயின் தமமா தம மாவரணா சக்தி இங்க மறைப்பதாகும் ராகுதான் இரவி மறைப்பதே போல் இந்த பாட்டில ஏது பந்தம்னு சொல்லி எவ்வித வந்தங்களை வளர்க்கிறார் இப்படிதான் வந்தது என்ன அகண்டமாய் நித்தமாக அவினாசியான போதம் பிரம்மத்துக்கு இப்படி அடைமொழி கொடுக்குறாங்க அகண்டமாய் கண்டித்தம் இல்லாமல் தேசக்கால வஸ்து பறிச்சு ரகிதமாக இருப்பது அகண்டமான்னு தேசத்தினாலோ காலத்தினாலோ தேசக்கால வஸ்தினாலோ அது கண்டித்தமாகறதில்லை அது மட்டும் இல்லை பிரம்மத்தை பிரதிபாதிக்கிற வேதமும் கண்டித்தம் இல்லை அது யாரும் கண்டிக்க முடியும் மற்ற வேதமெலாம் கண்டிக்கலாம் ஏன் அப்படின்னு அகண்டத்தை சொல்லக்கூடிய இதுக்கு மேலே சொல்லது வேலை வேலை வேதம் கிடையாது முழுசாக சொல்லிவிட்டது அப்போ எப்படி கண்டு முடியும் கண்டுபிடி முடியும் எதுவும் கண்டி கண்டிக்க முடியாது முழுமையான ஒரு பொருள் சொன்ன வேதத்தை குறையாக உள்ள சாஸ்திரங்களை எப்படி கண்டிக்க முடியும் அதனால் வேதமும் கண்டிக்க முடியாது சொல்கிறது அது அகண்டமாய் நித்தமாகி அதாவது நால்வகை அனித்தமின்றி இருப்பது நித்தம்னு பேர் பிராகபாவம் பிரதிபந்தகாபாவம் பிராகபாவம் பிரத்தம்சாபாவம் அந்யோன்யாபாவம் அத்தியந்தாபாவம் இன்னும் நாலு பாவம் அபாவங்கள் அப்டின்னா இன்மைன்னு அர்த்தம் நாலு அபாவங்கள் இன்மையை இருக்கிறது ஏதோ அது நீ தமிழுக்கு பிராகபாவம் முன்னின்மை பிரத்தவம்சாபாவம் பின்னின்மை அன்யோன்யா பாவம் உடல் ஒல் இன்மை அத்தியந்தாபாவம் முற்றுமின்மை என அது இந்த நாலு இன்மைகள் பிறந்தாது எதனாலன்னு சொன்னால் அனாதியாயும் நாசமட்டதாயும் ஏகமாயும் வியாகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இது அநாதி வசது அதனால் முன்னின்மைன்னு சொல்லப்படாது முன்னின்னு எப்படி சொல்ல முடியாது முன்னாலே ஏது எப்படி இருக்குது முன்னாலே இருக்குது பின்னின்மை இது நாசம் இல்லாதனால பின்னின்மைன்னு சொல்ல முடியும் ஒல்டோல்ட் இன்மை எதனாலன்னு சொன்னால் பரிச்சின்ன ப பதார்த்தங்கள் தான் ஒரு பதார்த்தம் இருக்கிறதுல உன்னதும் இருக்காது இது அபரிச்சின்னமானதுனால இது இருந்தே பிரிக்க முடியாது எங்கே இருந்தாலும் ரெண்டு வருஷத்து இல்லை ஒன்றில் ஒன்றியின்மை சொல்ல முடியாது முட்டிலும் இன்மை வியாபமாகவே இருக்கு அப்புறம் முற்றிலும் இல்லைன்னு சொல்ல முடியுமா முற்றிலும் இருக்கிறது அதாவது நான்கு அபாவங்கள் இன்றி எரிப்போம் எதுவோ அது நித்தம் இப்படி நித்த நச்சரம் சொல்லப்படுது அதனால் இது நித்தமாகி அவிநாசியாகி நாசி நாசி என்ன கெட்டு போகிறது அழிஞ்சு போகிறது இது அவிநாசி அழியாத வஸ்து ஆனால் போதம் அப்படி இருக்கின்ற அறிவு அறிவுடிமா ஆத்மா மிகுந்த தன் மகிமையாலே கூடுதலாக இருக்கின்ற மேன்மை காரணமாக மிகவுமே விளங்கி எப்போதுமே அது விளங்கி கொள்ளே இருந்து மெத்த தகுந்த தன் ஆன்மா ஆன்மாவே பொருத்தமாக தகுதி வாய்ந்த தன்னுடைய ஆத்மஸ்வரூபமே இத்தமம் ஆவரண சக்தி இத்தமம் என்று சொல்லக்கூடிய ஆவரண சக்தியானது மறைப்பு சக்தியானது இகழ்ந்திட மறைப்பதாகும் எல்லோரும் உண்மைஸ்வரூபத்தை உணரமாட்டாமல் சாஸ்திரங்களில் பெரியவர்களால் இகழப்பட்டதாக இருக்கின்ற ஆத்மாவாக இருக்கிறது எதனால் அந்த தம அஞ்ஞான ஆவரணத்தினால தான் தமத்தினால் மறைக்கப்பட்டு அப்படி இருக்கிறது அது இஷ்டம்னு சொல்லல ராகுவை எழுதி மறைப்பதையே போடல ராகுவை மறைக்கிறது இது சூரியனை மறைப்பது ராகு சந்திரனை மறைப்பது கேதுன்னு சொல்லுவாங்க ராகு கேதுகளால் தான் கிராணங்கள் உண்டாகலன்னு சொல்கிறேன் அதான் ஒரு காலத்தில் பார்க்கலில் கடைஞ்சாங்களாம் தேவர்களும் அசில ஒரு பக்கம் இருந்து கொண்டு கடைஞ்ச பிறகு முதல்ல விசை வந்தது அப்புறம் பகவான் விசை சாப்பிட்ட பிறகு மீண்டும் கடைஞ்சாங்க கடைஞ்ச பிறகு அமிர்தம் வந்தது பல பொருள் வந்தது ஒருத்தர் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாங்க அதில் அமிர்தம் கடைசியில் வந்தது அமிர்தம் வரும்போது அந்த அமிர்தத்தை எல்லாேருக்கும் வரிசையான ஒருத்திரேன்னு சொன்னார் சண்டை போட்டுட்டாங்க நான் தான் எழுத்துவேன் நான் தான் எழுத்துவேன் அப்புறம் மகாவிஷ்ணன் பார்த்தா மோகினி வர எடுத்தார் வந்தவொடனே எல்லாம் அந்த பக்கம் திரும்பிவிட்டாங்க மனசெல்லாம் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க அது என்ன தகராறு அப்படின்னா தேவரம் அமிர்தம் பிரிச்சு ஒரு தகராறுனார் நாமத்தையும் நல்லாயிருக்கும் வரிசையில் விடுங்க அப்படின்னா சரி சரி என்ன தேவர்கள் முதல் வருஷம்னா அவரை அடுத்த வருஷம் நின்னாங்க ஒத்திட்டே போகும்போது தேவ அரசியல் சந்தேகம் வந்துடுச்சு அது தீர்ந்து பண்ண நமக்கு இருக்காதுவா அல்லவா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்து ரெண்டு பேர் இந்த ராஜ கேஜான் என்ன பண்ணால் தேவர வடிவமாக எடுத்துக்கிட்டே கூந்துக்கிட்டாங்க இந்த வரிசையில் இவரி செய்யலை பூந்த உடனே பக்கத்தில் இருக்கிற சூரியச்சந்திர அவங்க இருக்காங்க அவங்க கூட கூந்துக்கிட்டது அவர் சொன்னாங்க இவர் ரெண்டு பேரும் பூந்துக்கிட்டாங்க ஊற்றாலும் சரி விட்டாங்க அவங்க சொன்ன பிறகு ஊற்ற அவருக்கு போயிட்டார் போயிட்டாரா போனவுன்னே தேவலு ஒளிஞ்சது அப்படின்னு தூக்கி பொய்யா போயிட்டா மறைஞ்சு போயிட்டார் ஏமாந்திரி போயிட்டான் ஏமாத்தடி போனதுனால இவர்கள் குளித்தாங்க அவர் சொல்லிட்டாங்க அப்படியா குடித்து கொட்டானா உடனே சக்கரத்தை விட்டார் அவர் சக்கரத்தை விட்ட ஒன்று கழுத்து அறுத்துருச்சு ரெண்டு பேர் அறுத்து அறுபட்டது ஆனாலும் அந்த கேதுவோக்கு கழுத்தில் முழுங்குறதுக்குள்ளே சக்கரம் வந்துடுச்சு கழுத்து விழுந்து போச்சு உடம்பு அப்படியே போச்சு முடிங்கிட்டான் முழுங்கிட முடிங்கிட்டா உடம்பு நாசமடையில் இதுக்கு முழுங்கலை ராகுவுக்கு அதனால் இது பா போச்சு அப்படி ஓட்டு போயிட்டான் ரெண்டு பேர் கழுத்துக்கெல்லாம் விழுந்துருச்சு அப்புறம் தேவாலம் பார்த்தாங்க அதெல்லாம் நம்ம ராகு கேத்தையும் கொண்டு போட்டாங்களே அவங்க அப்படின்னு ப என்ன பண்ணாங்க கத்தனை பண்ணால் அந்த பக்கம் பாம்பு போயிட்டு இருந்தது அந்த பாம்பு பிடிச்சிக்கிட்டு வந்து தலை வேறு முன்ன வேற வெட்டினாங்க உடம்பு இல்லாதவங்க முன்னை கொடுத்துட்டு தலையில்லாதான் தலை கொடுத்துட்டாங்க அதான் ராகு கேது கேதுவுக்கு தலை தலை பாம்பு தெல உடம்பு ஆத்திர உடம்பு ஐயோ ராகுவுக்கு உடம்பு பாம்பு உடம்பு தலை மட்டும் ஆத்திர உடம்பு தலை அப்படி ஆயிடுச்சு அப்புறம் அவங்கள உயிர் வந்துடுச்சப்பறம் அது நான் அமிர்தம் ஞாபகத்தினால தலை நாசம் அடையலை உடம்பு நாசமடையில அப்புறம் பார்த்தாங்க இந்த சூரிய சந்திர காட்டு கொடுத்ததுனால தான் இது வந்தது அவங்க பிடிக்கணும்பான் அப்படின்ட்டு அதை துரத்துக்கிட்டே கறக்குறாங்களாம் திறத்த துரத்த வருஷத்து ரெண்டு பேர் முடிதே கிடைப்பாங்களாம் அப்படியே பக்கத்தில் போய் அதை மிரட்டி போக வருஷமே இருந்தால் கிராமப்பிடிக்குன்னு சொல்கிறது ரானுகிதியில் அப்படி தான் அதில் போய் மிரட்டுறது அப்படியே பிடிக்க போகிறது அப்படியே நிலை அப்படியே போயிடுது அப்புறம் பக்கத்தில் உஷ்ணத்தினால் தாக்க முடிகிறது இல்லை அப்படி நடக்கிறதுங்கிறது இந்த கதை விஞ்ஞான ஏரியில் பூமி சுற்றுது சந்திரன சுற்று சூரியனை சேர்த்துக்கிட்டு அப்புறம் சந்திப்பேர் நேர்கோண்டு வரும்போது சூரிய கந்திரனம் கொண்டாது அவன் கணக்குது அதே ஒரு கணக்கு எப்படியோ ஒன்று ஜானம் பிடிக்கிறது ரெண்டு பேரும் உடன்பாடு தான் இவன் கணக்கு அவன் சரியாக வருது சில நிமிடங்கள் வித்தியாசம் வருதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் காரணம் என்னன்னா கணக்கு பூமியை சுற்றுறதாக வாக்கிய க கணிதம் அவங்க சூரியனை சுற்றுறதாக அந்த கணிதம் பண்ணுறாங்க ஆனால் கணக்கு ரெண்டு ஒன்று தான் வருவதனால ரெண்டையும் வச்சுக்கிறாங்க வாக்கிய கணிதப்படி பார்த்தோம்னா அது சூரியனை மையமாக வச்சு சந்திரம் பூமியை மையமாக வச்சுக்கிட்டு சுத்துறது அதனால் சூரிய உதயம் ஆகி மறைகிறதுன்னு சொல்கிறவங்க இவங்க அப்படி இல்லை சூரியன் அங்கேயே தான் இருக்கு பூமி சுற்றுறதுனால ஈரோப்புகள் உண்டாகிறது அப்படிங்கிறாங்க இவங்க சூரியன் தன்னை தேனால் சுற்று அதுவும் சொல்கிறாங்க அதை சுற்றிக்கிட்டே இருக்குது அது கூட இருபத்தஞ்சி நாள் ஆச்சா ஒரு சுத்துக்கு நாள் ஆகுதான் இருபத்தஞ்சி அந்த பூமி த சூரிய தன்னதான சுற்றி கருத்துக்கலாம் பூமி தன்னதான சுற்றுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அது இருபத்தஞ்சி நாள் ஆகுதான் இப்படிலாம் கணக்கு சொல்கிறாங்க எப்படியோ போட்டும் நம்ம பிராணக்கதை படிக்கி ராகு கேதுக்கள் வந்து சூ சூரியசந்திரம் பிடிக்கிறது இந்த முறைதான்னு பிராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் அப்படி போல் இங்கே ஆத்மஸ்வரூபம் சச்சிகானந்த வடிமாக இருந்தும் கூட அதை ராகுவானது சூரியனை மறைக்கிற மாதிரி ஆத்ம சூரியனாகிய தன்னை மறைக்குது தம அஞ்ஞானத்தினாலே ஆவணத்தினாலே ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த மாயனுடைய குணம் அப்படி இருக்கு ரஜோகுணம் தமோ குணம் பந்தத்து கே அது விஷயபிசைத்தறிந்து வந்ததாகவும் இதை மறைப்பேற்றிருக்கிறதான இந்த பாடத்தினுடைய திட்டம் கர்ணபாலத்தில் ஒரு தமகுணத்துக்கு ரெண்டு பிரிவுன்னு சொல்லி மறைப்பு சக்தி உண்டு அது விச்சேப சக்தி உண்டுன்னு சொல்கிறாரு ஆவரண சக்தி இகழ்ந்துட மறைப்பதாகும் இதுதான் முக்கியம் அவங்களுக்கு தம ஆன சக்தி கிடையாது காரிபுரவங்களுக்கு அதனால் அவர்கள் தன் பிரம்மஸ்வரூபம் என்ற பாவனையை மறக்காமலே விவகாரம் பண்ணுறாங்க அவங்க நல்லா பிரம்மதேவர்களோட ஜெயிலு அந்த சொந்த உபசந்தன் ஜெயிலு போட்டானே நிருமல தேசினாலே நிகழ்ந்திடும் தன் ஆன்மாவை இருளும் ஆவரண சக்தி இவ்விதம் மறைத்தலோடும் உடனியன்மவான பொய்யுடல் நானே என்று கருதுவன் மோகத்தாலே கமாதியினைச் சேர்வன் மீண்டும் சொல்றார் நிருமல தேசினாலே நிகழ்ந்திடும் தன் ஆன்மாவை எந்த விதமான குற்றம் இல்லாமல் நிருமலம் மலம் இல்லாமல் இருக்கின்ற பிரகாசம் தேசுன்னா ஒளி அத்தகைய தேசினாலே நிகழ்ந்திடும் விளங்கி கொண்டிருக்கின்ற தன் ஆன்மா எப்போதும் ஒளிபடுகிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஒளியாகவே இருக்குது நாம் நினைக்கிறோம் தூங்கினாக இந்த ஜாக்களத்தில் பிறகு காலம் மாதிரி அங்கேயும் போய் நினைக்கிறோம் சொப்பனத்தில் பிரகாசம் கொடுக்குறது அந்த ஆத்ம பிரகாசம் தான் சுழித்தில பிரகாசத்திலேயே இருட்டால் தெரியுது இருட்டு அறிவுதே மறைக்குதே அவழிய அந்த இருட்டான தன் உண்மை சுவரூபத்தை நான் இருக்கிறேன் சுகமாக தூங்கினேன் இதை மறைக்க முடியாது இப்படி மறைக்காத காரணத்தினால தான் அந்த சம்ஸ்கார பாலத்தினால் ஜாகரகம் சொல்கிறோம் அந்த ஒளி இருக்கிறது அது அது ஒளியானது இந்த ஞானத்தை கொடுக்கறது ஆத்மா அறிவடிவம் அதோட பிரகாஷ வடிவம் எல்லா பதிலும் விளக்கக்கூடிய ஒளியாகவும் அறிவாகவும் இருக்கிறது இந்த விளக்கல்னால் ஒலியடையும் ஒழிய அறிவுடையும் கிடையாது ஜட ஜடஜா பிரகாசம்னு போயிரு ஜடப்பிரகாசம் சதன பிரகாசம் அதனால சதன பிரகாசமாகிய ஆத்மாவானது எங்கும் ஒரே மாதிரி ஒளி பிரகாசித்துக்கொண்டே இருக்கிறது அது மாறுவதே இல்லை ஒரே மாதிரி இருக்கு மாறுவதில் காற்று எதுன்னா இந்த தம அஞ்ஞானத்தினாலே அந்த காலத்தில் மாறுதல் ஒழிய ஆத்மா அதனாலே திருமலமாக இருக்கின்ற தேசினாலே பிரகாசத்தினாலே நிகழ்ந்திடும் தன் ஆன்மாவை விளக்கிக் கொண்டிருக்கின்ற விளங்கி கொண்டிருக்கின்ற விளக்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மாவை இருளும் ஆவரண சக்தி இவ்விதம் மறைத்து ரோடும் அதாவது இருட்டு போல இருக்கின்ற ஆவரண சக்தி மறைப்பு சக்தியானது மே முன்பாட்டில் சொல்ல மாதிரி ராகுவை சூரியனை ராகு மறைப்பது போல இங்கேயும் மறைக்கிறது அதனாலே பொருளுடன் இவ் ஆன்மாவான பொய் உடல் நானே என்று ஜிவனானவன் இவ் ஆன்மாவான பொய்வுடல் இந்த அனான்மா அனான் ஆன்மா இல்லை இவ் அனான்மாவான பொய்வுடல் இது ஆத்மா இல்லை அனான்மா அப்படிப்பட்ட பொய் உடல் பொய் உடலை நானே என்று அதுதான் நான் நான் பருத்தேன் நான் இழைத்தேன் நான் கட்டையன் நான் சிவப்பன் நான் கருப்பன் நான் இந்த ஊர்கார ஜாதிகாரன் என்ற தோழ சிறவகாரத்தை தன்மேலே ஏற்றி நான் நான் என்று விவாதிக்கிறான் என்று கருதுவன் எதனாலே மோகத்தாலே மயக்கத்தினாலே அதன் காரணமாக காம மாதியனை சேர்வன் காமக்ரோத லவ மோக மதம் ஆச்சரியம் வீரிசை டம்பம் அசூயத்தர்ப்பகங்காரம் ராகத்வேஷம் ஈடுபட்ட குணங்களையே சார்ந்து இருப்பான் இதுதான் மயக்கம்னு பேர் மோகம் பேர் மோகம் வச்சுக்கிறாங்கல்ல மயங்கே கிடைக்கிறாங்க பின்னர் காமாதே துண்ணு விட்சேபசக்தி துயர்தரும் மோகமாக முதலையால் ஒழுங்கப்பட்டு தன்னுடைய சொருபஞானம் தவிர்ந்த வன் தளர்வதைக்கேழ் நூற்றி அறுபத்தி நாலு அந்த தம்மோ குணத்தினாலே வர்ற மறைப்பினாலேயும் விச்சேபிசக்தினால் வரக்கூடிய காரியத்தை சொல்கிறார் விச்சேபிசக்தி ரஜோகுணம்னு சொல்கிறார் இங்கே பின்னர் அதன் பிறகு அக்காமமாதி பெந்த ஏதுக்கலாலே அதை காமமாச்சினால் மற்ற குணங்கள்லாம் சேர்த்திக்கணும் பெந்த அதுக்கு ஏதோ பந்தத்தை கொடுக்கக்கூடிய காரணங்கள் தான் தொன்னு விட்சேப சக்தி நெருங்கி இருக்கின்ற அந்த சல்லன சக்தி இருக்கே அது துயர் தரும் ஊடனுக்கு இவனுக்கு அதான் துக்கத்தை கொடுக்கிறது முன்னுமா மோகம் ஆகும் முதலையால் அவனுக்கு முன்னாலே நிற்கின்ற முதல மாதிரி இருக்கு மோகம் அந்த மயக்கத்தின் காரணமாக ஒழுங்கப்பட்டு மயக்கத்தினாலே அவன் அவிழ் அவிழ்த்தப்பட்டு தன்னுடைய சொருவஞானம் தவிர்ந்தவன் தன்னுடைய உண்மை சொருபத்தை நான் பிரம்மஸ்வருபன் அதிஷ்டானம் கூடஸ்தன் ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானம் பிரம்மன் ரெண்டு ஒன்று தான் ஆகிய ஏகமேவாத்வைதம் ரெண்டு அல்ல ஒன்றியத்தான் என்று இத்த இத்தகைய ஞானமெல்லாம் அவனுக்கு இல்லை தவிர்ந்தவன் அது அவன் துக்கப்படுவதே இனி பாட்டில் இனி அடுத்த பாட்டில் சொல்ல போகிறான் அணையவன் மனபாவத்தே அகிலமம் தன்னதென்று நனியபே மானம் செய்து நாடிய விடயம் என்னும் இணை உருவிடங்களாலே நிரம்பியவாரமான கணபவ கடலில் மூழ்கி கலங்குவன் கரிகேட்டோனாய் தரச்சால பாட்டு அணையவன் மேலே சொல்லப்பட்ட அந்த தன்னுடைய சொருபஞானம் தவிர்ந்தவன் எவனோ அப்படிப்பட்டவன் அனைவன் மனவத்தை அவளுடைய மனமானது அந்த அவஸ்தைகளை பற்றி சொல்கிறேன் எப்படி அவஸ்தை அகிலமும் தன்னது எல்லாம் எனதுதான் நனி அபிமானம் செய்து நாடிய விடயம் என்னும் நினைவுறு எல்லாம் என தான் வாழணும்னு ஜீவனுடைய சுபாவம் அதுதான் அவன் உண்மைஸ்வரமும் எல்லாமா இருந்தும் கூட அய்மானத்தினாலே எல்லா அணிதான் வேணுங்கிறோம் எல்லோருக்கும் ஆசை வந்து அஞ்ஞான காலத்தில் சாதாரண யாழையாக இருந்தால் பதிக்கிட்டு காரம் மாடிக்கட்டும் நமக்கு ஒரு மாடி கட்டலாம் போகிறோம்னு நினைப்போம் மாடியும் கட்டியாச்சு அப்புறம் நான் என்ன ஒரு மாடி இருந்தால் பத்தமா பல மாடி கட்டினா வாடகை நிறைய வருமில்லவா அப்படி நிறைய கட்ட ஆரம்பிக்கும் அப்புறம் அது போச்சு என்னாக்கா நம்ம இந்த ஊரில் எந்த பிரயோஜனமாக எஸ்டேட்டுகள் ஏற்காடு கொடைக்கான ஊரில் எஸ்டேட் வாங்கினா எப்படி இருக்கும் பங்களா கட்டிக்கிட்டால் ஆரந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைப்பான் அப்புறம் அது போல் சொன்னால் தேர்தல்னாக்க மந்திரி ஆகலாமில்ல பிரதமர் ஆகலாம்ல முதல்வர் ஆகலாமே அதில் பூந்து காப்பறோம் அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகும் ஆனால் நினைக்கிற மாதிரி நடக்குதான்னா நடக்கிறதுமில்லை ஏ பிரார்த்தம் ஒன்று இருக்குல்ல அதனால் துக்கம் வர்றது ஏன் வியாபக எண்ணம் மட்டும் இருக்க வழிய அது நிறைவேறணுமே பிரார்த்தம் தேவைப்படுது அப்புறம் துக்கப்படுறான் தளர்வதபாவங்கள் அகிலமும் ததென்று மிகுந்த அய்மானத்தின் ஆசையை உண்டாக்கி நாடி உடமென்னும் நினைவு விடங்கராலே அவன் நினைக்கின்ற அந்த விஷய சோங்களே நிரம்பிய அபாரமான அபாரம் முடிவு முடிவில்லாத கணபவக்கடலின் மூழ்கி மிகவும் உறுதி பாய்ந்த சம்சார சாகரத்திலே மூழ்கி கதிகேட்டோனாய் போக்கே தெரியாதவனாய் கலங்குவன் ஒன்றுமே பொருள போங்க அப்படிம்பான் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு பைத்தியம் பிடிச்சு போக்கே அப்படி சாந்தபுரம் நான் நிச்சயம் பண்ண பண்ணும்போது புறத்தே நமக்கு ஆசை நியாயம் இல்லை அது தெரியாதனால புறத்தே அந்த அகற்ற சந்த பெருமத்த பாவனை அவனுக்கு இருக்கு அது புறத்தே தான் கிடைக்கும் ஆசைப்படுறான் இப்ப புறத்தே நமக்கு இல்லை அது என் பெரும் வித்தை மகத்தே நாம் அந்த வருமா இருக்கிறோம்னு நினைப்பானால் புறத்தே ஆசை வருமா ஒருபோது வராது அப்போ வரலன்னு சொன்னா மனதில் அமைதி கிடைக்கும் இப்போ அமைதி கிடைக்கிறது இல்லை சரி அப்படித்தான் முயற்சி பண்றாங்களே அத்தனை பேர் வெற்றி பெறாங்களா ஒருத்தே வெற்றி பெறதா கிடையாது ஒவ்வொரு மனுஷன் கூட கிடையாது அரம்பிட்டு கல்வி அடுத்த தோல்வி அடைகிறான் அப்புறம் இன்னொன்று கட்டி கேட்டால் உன்னோன் தோல்வி அடைவோம் அப்படியே வெட்டி கிடைஞ்சாலும் கூட அவன் திருப்பி வருவான்னா திருப்பி வர்றதில்லை எதனால் அழியும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது அழி குடி பொருளை பிடிச்சு விட்டு துக்கப்படுறான் அழியும் பொருள் அப்போ வந்தது இல்லை அதனால் பரணாமதத்துடைய மாய மாயா காரியங்கள் உங்களுக்கு ஏதோ தெய்வ கழிச்சாலும் கூட திருப்தி இருக்கிறதா எந்த சரித்திரமும் இல்லை ராவணன் பத்து வரை வச்சிக்கிட்டு பிற பிற அரை கோடி வருஷம் ஆட்சி செய்யணும் வர வாங்கிட்டு ஆட்சி செய்யலாம் ஏன் நிம்மதியாக அங்கேயே இல்லை அங்கேயே இருக்கலாமும் இல்லை எங்கன்னா பொம்பளை அப்படி சுற்றிக்கிட்டே ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கேன் செத்து போயிட்டான் அப்புறம் தான் கந்தர பெண்ணாது நான் சாப்பிட்டேன் அப்புறமா தேவன் எவ்வளையாவது பலாத்காரம் பண்ண தலைவடிக்க கடவுன்னு சொன்னார் இஷ்டப்பட்டு வந்து போட்டோம் பலாத்காரம் பண்ணால் தலை வெடிக்க போகிறேன் அது சீர்த்தாப்பிடும் அதனால தான் சீர்திட்ட போய் அனுமதி தான் கேட்குறது ஒளி பண்ணவே இல்லை பண்ண முடியாது செட்டு போயிடுவான் இல்லை பட்டம் பண்ணாமல் கெஞ்சிக்கிட்டே இறந்தான் ஏ இவ்வளோதான் மூணு அளவுக்கு அதிபதியாக சக்கரவர்த்தியாக இருக்கணுன்னு கேட்டுக்கு இந்த ஆசை பாருங்க அது பண்டவரை சொல்கிறான் இருக்காவ நான் தான் மனைவியாக இருக்கானே இது போய் அதை புறையில் கே சுவை கூட பார்க்கலாம் கேட்க மாட்டேங்கிறானே அது சொல்லுங்க அப்பா அப்படிங்கடையில் மூழ்கி வரிகட்டவனாய் கலங்குவன் கலங்கியிருக்கிறான் சொல்றான் கிரணத்தாலே படைத்துல முகிலின் பந்தி பானு ரூபம் மறைத்து பரவியே வளருமா போல் ஆனதன் ஆன்மாவின் கண் ஆகிய அகங்காரந்தன் மானமியில் ஆன்ம ரூபம் மறைத்துடன் வளருவென்றே நூற்றி அறுபத்தாறு பாட்டு கொடுக்குறார் ச சூரியனை அதாவது சூரியனுக்கு ஆயிரம் கிரணங்கள் வென்று ஒரு கணக்கு வைத்து கொண்டு போகும் ஆனால் நானூறு உஷ்ண கிரணம் என்றும் முந்நூறு பனிக்கிரணம் என்றும் முந்நூறு மலைக்கிரணம் சொல்லப்படும் அதில் மலைக்கிரணம் வரும்போது அந்த கதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மேகமாக மாறும் மலைக்கிரணத்தினால அந்த மேகமாக பாருனாக அதுவே நமக்கும் சூரியனுக்கு இடஒில் மறைக்கச் செய்யுது அப்படி போல திருஷ்டாந்து கொள்கிறார் அதே போல ஆத்மாவிலே இருந்து ஆத்மாவை ஆதாரமாக கொண்டு வரக்கூடிய தமோ குணமானது நம்ம ஒன்று சொல்வது ஆத்மாவை மறைக்கச் செய்யும் நமக்கு இடையில் இருந்துக்கிட்டு என்று இந்த பாட்டில் திருஷ்டாந்து கொள்கிறார் பானுவின் கிரகணத்தாலே படைத்துள்ள முயலின் பந்தி சூரியனுடைய கிரணங்களில் முன்னூறு கிரகணம் சொல்லப்பட்ட அதில் முகின் மந்தி மேகக்கூட்டம் இருக்க அது பானரூபம் மறைத்து சூரியனுடைய வடிவத்தையே மறைக்கச் செய்து பரவியே வளருமா போல் விரிவாக ஆகாயத்தில் விருதி ஆகி கொண்டே போது போல ஆனதன் ஆன்மாவின் தன் என்னுடைய உண்மை சுவரூபமான ஆத்மாவிடத்தில் ஆகிய அகங்காரம்தான் அவிடின்ற உற்பத்தியானது அத்தமோகோணத்தினுடைய காரியம் அந்த அகங்காரமானது என்ன பண்ணது மானவில் ஆன்மரரூபம் மறைத்து அதாவது பிரமாணத்தினாலே அறியப்படாத ஆன்மரோபம் அப்பிரணாயமாக நமகா என்று சொல்கிறோம் அப்படி ஆன்மரூபம் மறைத்து உடன் வளரும் அதை மறைக்கிறது பாருங்கள் மறைத்து அதோடு விருதியும் பண்ணது அதை மறைப்பு செலுத்தி அனந்தங்கோடி பிறப்புகள்லேயும் வந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு பறவையில் இஷாமுண்ணை தீவிரத்தினாலே ஞானமாக வருவானே ஆனால் அவன் படிப்படியாக தப்ப முடியும் இல்லைன்னு சொன்னால் அப்படித்தான் பறக்க வேண்டியது இறக்க வேண்டியது பறக்க வேண்டிய இறக்க வேண்டியது தான் ஒரு விளக்கம் தெரியாமையே அற்பத்தால் மிகவும் வாடும் சொல்லப்படும் கொஞ்சம் ஏதாவது வசி கிடச்சால் உடனே சந்தோஷம் பொங்கி வந்துடும் சிறு துக்கம் என்ன ஏதோ அடிபட்டாக்கா அவ்வளோதான் அவளை போக திக்கிய பார்க்க முடியாது இது அந்யாவிய நிலை செயிப்புத்தன்மை பொறுமையில இருக்கிறதே இல்லை இதை அஞ்ஞான காலத்தில் விசாரபுரிசர்களுக்கு இதெல்லாம் அமையணும் அமைஞ்சாதே விசாரப்பூர்சன் அர்த்தம் சரி பிரார்த்தானுசாரமாக ஏதோ அனுகூலம் பண்ணியிருக்கிறாண்டவன் இருக்கட்டும் என்று அமைதியாக இருக்கணும் பிரார்த்தானுசாரமாக லுக்க வரும்போது சரி அதையும் நாம் செஞ்ச பாவங்களுக்கு கீழாக வரத்தான் செய்யும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்று ஒரு பொறுமை இருக்கணும் அப்படி இருக்குமே ஆனால் இவனால் அடுத்தவங்களுக்கு எந்த கேடும் இல்லை அடுத்தவங்களால் இவனுக்கு கேடும் இல்லை இதுதான் ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு லாபம் ஞான மார்க்கத்தில் வர்றவங்களுக்கு எத்தனை வருஷம் வர என்ன பணக்காராவில்லையேன்னு கவலைப்பட்டால் அது எந்த இடமும் இல்லை எந்த இடமும் இல்லை கோயிலுக்கு தான் போங்க என்ன இப்போ கோரிக்கை இறைய போகுதா உடனே இந்த அகங்காரமானது மானவில் ஆன்மரூபம் பிரமாணத்துக்கு அளவிட முடியாத அந்த ஆன்மரூபம் மறைத்து உடனே வளரும் இப்படி உறுதியாகிட்டே இருக்கும்னு சொல்கிறோம் அனகனி யானமைந்த அழுந்திய மழைக்காலத்தில் கணமுகீட்டிரளினாலே கதிரவன் மறைக்கப்பட்ட தினமதிர் பணி மிகுந்து தியங்கிய கொடிய காற்று அணிபூவி இருக்கின்றோரை நன்னியே துயர் செய்வோ இவே சோடாமணியில் நூற்றி அறுபத்தேழாவது பாட்டு இப்போது பந்தம் எவ்விதம் வந்தது அண்ணே இது வந்து கேள்வி ரெண்டாவது கேள்வி அதை பதில் சுட்டு வர்றார் அடுத்த பாட்டோடு முடிக்கிறார் இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு இந்த பாட்டிலே சொல்லி முடிக்கிறார் அனகனி பாவமற்ற மைந்தா மைந்தா அழுந்திய மழைக்காலத்தில் அதாவது அடைமலை பேர காலத்தில் பனிக மழைக்காலத்திலும் பெயர் மார்வேலி முடிஞ்சு போகும் ஐபஸ் கார்த்தி இந்த ரெண்டு மழைக்காலம் நம்ம நாட்டுக்கு ஆவணி பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை நாலு மாதம் மழைக்காலம்னு பேர் அந்த பக்கத்துக்கு வைகாசி ஆணி ஆடி எல்லாம் மழைக்காலம் மழைக்காலம் இப்போ பேஞ்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம அவங்களுக்கு தான் அவருடைய கொஞ்சம் வராது இந்த பக்கம் அப்படி அந்த மழைக்காலத்தில் கனமுகளை திரளினாலே கூட்டமாக இருக்கின்ற மேக மேகங்கள்னாலே கதிரவன் மறைக்கப்பட்ட தினமதில் சூரியன் மறைந்து விடான் அடமழை காலத்தில் அப்போ என்னாச்சு மழை பேஞ்சு பேஞ்சி பனிமிகுந்து அசனமாயிடும் இயங்கிய கொடிய காற்று அதில் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அந்த வேகமான காற்றானது நனி புவி இருக்கின்றோரை மிகுதியாக உலகத்தில் உள்ள மக்களை நன்னியே துயர் செய்யுமா போல் பொருந்திய துக்கத்தை கொடுக்கறது போல அடுத்த பாட்டில் அது இப்படி செய்யும்கல மாணி அமலமாம் நிகழவே மறைக்கும் போதில் ஏதவி மிகவும் தன்னை வெகுவித துயர்களாலே விதமாய் வருத்தம் செய்யும் நூத்தி அறுபத்தி பாட்டு அதே போல முன்பாட்டிலே திட்டம் சொன்னதைப் போல அகலும் ஆவரண சக்தி விஸ்தாரமாக இருக்கின்ற மறைப்பு சக்தியானது அமலமான் தன்னான்மாவை குற்றமற்ற மலமற்ற தன் உண்மை சுரூபத்தை இகழவே மறைக்கும் மேன்மக்கள் இகழும்படியாக மறைக்கிறது கீழ் மக்கள் போற்றும்படியாக இருக்கும் மேன்மக்கள் இகழுவார்கள் போதிலே போதில் ஏக விக்ேபசக்தி குற்றம் பொருந்த அந்த சரணசக்தியானது மிகவுமே மூட புத்தி மேவியபோலன் தன்னை தீவிரமாக மறைப்போட கூடிய அந்த புத்தியுடைய புருஷனை அந்த ஜீவனை வெகுவித துறங்களாலே வெகுவிதம்னு சொன்னதுனால ஆனந்தம் எல்லையே இல்லை துக்கங்களுக்கு விவிதமாய் வருத்தம் செய்யும் நானா விதமான துன்பத்தை செய்யும்னா இந்த இதான் துன்பத்து காரணம் இந்த துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னான்னா மறைப்பு சக்தி முதல் காரணம் ரெண்டாவது காரணம் பிச்சை சக்தி நம்ம கண்ணா கண்ணுக்கு கண்ணாடி கருப்பு கண்ணாடி அறுந்தமுன்னால் பதார்த்தங்கள் கருப்பாக தெரியுது சிவப்பு கண்ணாடி அறந்தால் பதார்த்தங்கள் தேப்பாக தெரியுது இப்போது முதல் காரணம் கருப்புக்கும் சிவப்பு காரணம் கண்ணாடி தான் ரெண்டாவது காரணம் தான் பொருள்கள் இந்த கண்ணாடியை மாற்றிட்டோமுன்னா பொருள்கள் உள்ளபடியே தெரியுது வெள்ளை கண்ணாடி போயிட்டு பார்த்தேன் அப்படி போல் இந்த முதல் காரணமாக இருக்கிறது ஆவண அதுதான் கொடுத்த ஆவரணம் முத்தி கூடாமற் கெடுத்த கேடுனர் முடித்த உச்சேங்களாம் முத்தி கூட்டிகிட்டு இருக்கும் கொடுத்த ஆவணம் முத்தி கூடாமற் கெடுத்த கேடுனார் இதுதான் முக்கியமானது மறைப்பு அத்தகைய மறைப்பு தான் ஜீவர்களை விவிதமான துக்கம் செய்ய ஒவ்வொரு துக்கம் ரெண்டு துக்கம் ஒவ்வொரு தான் பாருங்க ஒவ்வொரு சொல்லுவாங்க அனைத்து அனைத்து துக்கம் சொல்லுவாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சு அப்படிம்பாங்க என்னப்பிரிஞ்சுக்கிட்டாவே தெரிஞ்சிடும் அதுதான் சொன்னார் தோன்றிய ஜகங்கன் மாண்டம் அழுத்திய பவம் போய் முத்தி அடைந்தது உண்டோ முழுத்த விச்சேமெல்லாம் முத்தி கூட்டி திருக்கும் அது ரெண்டு பக்கம் சேரும் நீ ஞான சாதனத்துக்கும் வச்சுக்கிட்டாலும் சரி அஞ்ஞான சாதனம் வச்சுட்டாலும் சரி இடம் கொடுக்கும் ஆனால் கொடுத்த ஆவணம் முத்தி போடாமல் அடுத்த கேளு திடமான ஆவணம் இருக்கு அது முத்திக்கு கொடுக்காது அது ஆகணும் தான் ரெண்டு பேரும் நான் சொல்கிறோம் அஸ்தாபாதக ஆகணும் அவானாபாதக ஆகணும் ரெண்டு பிரிவுகளாக சொல்லப்படுது அஸ்தாபாவனம் பாத ஆகணும் பரவஜானத்தினால் நீங்கி போகுது பரவஜானம் எப்படி வருது சிவனத்தினால தான் வரும் ஏதான் சிரணம் செய்கிறதுனால பருவஜானம் போகிறது பிரம்ம உண்டு அப்படின்னு சொல்லுது பிரபஞ்சம் மித்தேன்னு சொல்லுது இது பருவஜானம் அதன்படி அவரோஜானம் வரும்போதுதான் அபனாபாதம் ஆகணும் பிரம்மம் இருந்தால் விளங்காதா விளங்கவில்லையே என்ன காரணம் என்ன கேட்டால் அது அனுபவம் திடமாகணும் எப்போதான் போகும் அது வரைக்கும் திருவண்ணி தான் செஞ்சிகிட்டே இருக்கணும் விசாரம் எல்லாம் தீர மிகுன்னு சொல்லப்படுது அதனால் துக்கங்கள் ஜீவர்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாக்கா அவளை செஞ்சு தான் முக்கிய காரணம் அடுத்து வித்யாசக்தி என்பது இந்த பாலை சொல்கிறார் இது நமக்கு பூலோகத்தில் உள்ள மட்டுமல்ல திருலோகங்களில் துக்கம்தான் வேலைக்கு துக்கம்தான் மறைப்பு தான் அவங்களுக்கும் மறைப்பு திருமூர்த்திகளுக்கு மறைப்பு இல்லைன்னாலும் கூட நமக்காக நடித்தும் காட்டுறாங்க துக்கத்தை நாடகங்களாக காட்டுறது மறைப்பு கிடையாது சில பேர் மறைப்பு உண்டு சொல்லுவாங்க மறைப்பு கிடையாது நாடகத்தில் வேஷம் போட்டிருக்கிறவங்களுக்கு மறைப்பு இருந்தால் அவன் நாடகம் நடிக்க முடியாது மறைப்பு இல்லை இருந்தாலும் வேலை தெரிஞ்சு நடிச்சாகணும் எதற்காக மக்களுக்காக அது போல் காரியப்பிரவங்களெல்லாம் மக்களுக்காக நடித்து காட்டுறாங்க இப்படியெல்லாம் இந்தந்த குணங்கள் மேலோங்கும்போது இந்த செயல்கள் ஏற்போடு செயல்கள் அனைத்து உண்டாகும் என்பது அவருடைய கூறிய அந்த புராணங்கள் அதுதான் பாரதம் ராமாயணம் எல்லாம் அதுதான் அது ஒவ்வொரு வீடும் ஒரு பாரத ராமாயணம் தான் வேறு அது மகாபாரதம் இதுக்கு வெறும் பாரதம் அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய பாடல் இது வெறும் பாரதம் ஆகவே எல்லாமே அப்படிதான் நடக்குது அப்படி தான் சொல்கிறார் இந்த ஏக விட்சேபசக்தி மிகவுமே மூட புத்தி மேவிய புடந்தன்னை மூட புத்திக்காரனா வெகுவித பேர்களாலே விவசாயமாய் வருத்தம் செய்யும் என்று இந்த பாட்டில் சொல்லி அடுத்த பாட்டில் பந்தத்து சொல்லப்படும் சாதுவே சாற்றுகின்ற சக்தி எவ்விரண்டினாலும் ஏதமாம் இந்த பந்தம் இசைந்ததாம் பொருளனு கெங்குனான் மோகமுற்றேனு எவனுமான் வனான் மாமாக ஓதிய உடலான்மாவென்று உன்னியே மயங்களாலே எவ்விதம் பந்தம் வந்தன்கு இந்த பாட்டோடு முடிக்கிறார் இப்படி வந்ததப்பா அப்படின்னார் சாதுவே சத்துவனமுடைய சிஷனே சாற்றுகின்ற சக்தி சொல்லானின்ற இந்த சக்தி இவ் இரண்டினாலும் அவண சக்தினாலும் பிட்சபசக்தி என்று சொல்லக்கூடிய இரண்டினாலும் ஏதமாம் எந்த பந்தம் இசைந்ததாம் குற்றம் பொருந்திய இந்த பந்தமான பொருந்தியது இவர்களுக்கு இதுதான் காரணமானார் புடனுக்கு இங்கு ஈதி நான் மோகமுற்றே இவர்கள் இதனால் மயக்கத்தை அடைந்தவர்களாய் எவனும் யுவ அனான்மாவாக அவ பண்டிதனாலும் சரி முன்ன சொன்னார் பெரிதே பண்டிதானும் அவன் வித்வானானாலும் அஞ்ஞானிதான் சொன்னார் அப்படி போல யாராக இருந்தாலும் அனான்மாவாக ஓதிய உடலான உடல் ஆன்மா என்று உன்னியே மயங்களாலே காரணம் என்ன சரீரத்தை நான் என்று நிச்சயித்து விவாறு மன்றது தான் காரணம் தெய்வமே ஆத்மா போகமே மோட்சம் என்ற ஒரு மயக்கம்தான் காரணம் ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா இதுதான் ஆவண சக்தி தான் காரணம் ஆவண சக்தி அப்படி மறைக்குது மறைப்பு சக்திக்கு சாமர்த்தியம் அவ்வளோ அது சகாயமாக வித்தியாபகத்து இருக்குது இது ரெண்டு சக்திகள் அனந்த விதமாக பணாமடைகிறதுனால இப்படி செயல்படுகிறது ஆவண சக்தி ஏ என்னுடைய பரிணாமம் என்ன ஒன்றையும் மற்றொருலாம் காட்டுறதுதான் வேலையே என்ன அது அவ்வளோதான் பழுதிய பாம்பாக காட்டுற மாதிரி பிரமத்தையும் பிரபஞ்சமாக காட்டு அப்புறம் பிரபஞ்சமாக காட்டும் அது காட்டும் போது பிரபஞ்சமாக தோட்ட செய்து வித்தியாபசக்தி தோற்றம் தோற்று அப்படிங்கிறார் இதுதான் இந்த பந்தம் இசைந்ததுதான் இதுதான் பந்தம் விடுபடுதாச்ச அந்த படிக்க அவர் போவார்கள் ஆனால் விடுதலை கிடைக்கும் அது போயிடலாம் சொன்னால் இல்லைதான் என்ன நிலை அடையிறதுனா எல்லாருமே அது சாத்தியமில்லை லக்கடிப்பிலே உள்ள பெரிய பெரிய படிப்புகள் குறைஞ்சிட்டே போயிடும் கீழே ஆரம்பம் மேல் பள்ளி இன்னும் குறையும் காலேஜ் இன்னும் குறையும் அதை விட இன்னும் பெரிய படிப்பு இருக்குது கலெக்டர் ஜட்ஜி இப்படிப்பட்ட படிகளுக்கெல்லாம் இன்னும் குறைஞ்சிரும் அதெல்லாம் அதில் தேர்தல் கூட அதை விட கம்மியாக இருக்கும் அப்படி போல் எது திருவங்களும் இல்லாத படிப்பு இது ஓட்டம் சேர்ந்தமேல சேருமா அஞ்சோ பார்ப்போம் அவ்வளோதான் அது தகுதி மும்முச்சுகளாக முன் ஜென்மங்களில் செஞ்சு புண்ணி நிஷ்கா புண்ணியம் இருந்தால் தான் அவ்வளோ தான் சேரும் புத்திசேல்தென்மம் புண்ணியமின்றி எதான் இப்போ நாம் கூட முடியுமா அங்கே பாண்டகன் கோயில பக்தியம் பக்தி அதுவே சாற்றுகின்ற சக்தி இவ் இரண்டினாலும் ஏதமாம் இந்த பந்தம் இசைந்ததாம் மேலே சொல்லப்பட்ட ஆவரண விச்சயமா சக்திகள்னாலே இ பொருந்தியது பூல நோக்கி இங்கு ஈதினால் மோகமுற்றி இதனால் மயக்கத்தை அடைந்தவனாய் எவனும் இவ் அனான்மாவாக அது எவனாக இருந்தாலும் சரி அது ராஜாவோ மந்திரியோ அனான்மாவாக ஓதிய உடல் ஆன்மாவை என்று உன்னியே மயங்குவான் சரி தான் ஆன்மான்னு நினைக்கையே மயங்கினாங்க என்ன பண்ணுறது ஜெயமே ஆத்மா போகமே மோட்சம் அதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு நல்லா வந்துடுறதில்லை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால அபியாசம் பண்ண வேணும் அபியாசம் முக்கியம் தான் முக்கியம் ஜென்மங்களில் அபியாசம் பண்ணி பண்ணித்தான் சரித்து நானுங்கிற ஏற்பட்டது இப்போ அபியாசம் பண்ணி நான் இல்லைன்னு கே பண்ணும் இதை அபியாசம் பண்ண அது ஒன்னால் என்ன முடியுமா அதே பல காலம் நேரத்தில் எடுக்காத அபியாஸ் பண்ண சொல்லக்கூட விரிபாவா தருவினுக்கு தமசேவித்தாம் மருத கான்மபூத்தி மற்றதன் முளையாங்க தருவதன் தளிராம் கர்மம் தாங்கிய தலமந்தேக உறவடி கட்டையாகும் உயிர்களே பனைகளாகும் இவ்வளோ சொல்கிறாங்களே நூற்றி எழுபதாவது பாட்டு அடுத்த பாட்டு ரெண்டு பாடல இந்த சம்சாரத்தை உருச்சமாக வண்ணிக்கிறார் அது போய் சொல்கிறார் விரிபவத் விசாரமாக இருக்கின்ற இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய மரத்துக்கு வீங்கிய தமசே வித்தாம் விரிவாக வியாபமாக இருக்கின்ற தமோ குணம் இருக்கே அதான் வித் வித்தாம் இந்த மூலம் விதை அதுதான் அது தமசேனாலதான் எல்லா விகாரம் வர்றது மறு தேகாண்ம புத்தி மற்றும் அதன் முளையாம் தேகமே ஆத்மா என்பது முளையாக முளைக்கிறது அது தமோ குணத்தினால்தான் எல்லா வாரமும் நடக்கிறதே ரஜோகுணம் தமோ குணத்தின் காரணமாக ராஜோ குணமானது மற்றொன்றாவது தோற்றுது அதனால் மூலம் விதை என்று சொல்வது தமோ குணம்தான் பொருந்திய தேகான்ம புத்தி மற்றும் அதன் காமம் தருவ தன் ஆசைகள் நானாவது ஆசை காமம்னு சொல்லுவார்கள் அது தளிர் அது வந்து இலைகள் அதாவது சிறு இலைகள் விழுதும் முதல்ல தளிர் அதன் பிறகு கர்மம் தாங்கிய ஜலமாம் கர்மங்கள் இருக்கின்றனவே இந்த மரத்தை தாங்கக்கூடிய ஜலம் தண்ணி ஊற்றணும் இல்லை தண்ணி ஊற்றுல அந்த மரம் வராது அதனால் ஜலமாம் தேகம் உர அடிக்கட்டை ஆகும் சீர்தான் அடிமரம் உயிர்களே பனைகளாகும் அதுல ஜீவர்கள் தான் கிளைகளாக விரிந்திருக்கிறார்கள் அடுத்த பாட்டில் முடிக்கிறார் புலன்களே மணிகளாகும் செரிபவமான செரி பல வானவன்மும் செய்த துன்பங்கள் யாவும் உரு பல மப்பலத்தை உண்பது ஜீவனென்னும் பறவையே எவிதமாக பவந்தர் பரவலாகும் பொறி நிறை நுனிகள் ஆகும் பொறிகள் ஆனால் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் நுனிகள் அந்த மரத்தினுடைய கோ நுனி பாகங்கள் புலங்களே மணிகளாகும் புலங்கள் ஆனால் உள்ளே இருக்கின்ற சூட்சத்தில் இருக்கின்ற புலன்கள் மலர்கள் மணிகளாக மகிழ்ச்சியும் புலன்களே மலர்களாகும் புலன்கள் தான் மலர்கள் சரி பலவான கர்மம் செய்த துன்பங்கள் யாவும் பொருந்திய பலவான கர்மங்களால் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் உரு பழம் பழங்கள் அப்பழத்தை அந்த பழங்களை உன்பது ஜீவன் என்னும் பரவையேன் ஜீனம் சொல்லக்கூடிய பறவை சாப்பிடுது இவ்விதமாக பபத்தரு சம்சாரமாகிய மரமானது பரவலாகும் அது விசாரமாக காட்சி கொடுக்கிறது நான் இந்த கேள்வித்து பாட்டு வருது என்றொரு மரம் அதிலே ரெண்டரும் பறவைகள் வாழும் நச்சுமங்கொரு பறவை அம்மரணி நன்று பார்வத்தின் நாதன் விளங்கிய பொருளாக வைச்சு மாமரீவன ஈசனைவாயே அப்படின்னா இந்த அச்சுத்தம் என்று சொன்னாக்க நிலையில்லான் அர்த்தம் நாளை இல்லை நாளையே